வணக்கம் நற்றினை இணையதள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்த்த வணக்கம் உழவுத் தொழிலும் நெசவுத் தொழிலும் இந்த கொங்கு சேமையிலே பிரதான இடத்தை வகித்ததை இந்த மாநிலமே நன்கு அறிந்திருந்தது அவற்றை பேணிக் காக்கத் தவறியதால் வந்த சரிவுகளை நம்மவர்கள்தான் மிகுந்த அக்கறையோடு கருத்தில் கொண்டு அதை சரி கட்ட முயன்றிருக்க வேண்டும் நவீன அறிவியலை தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டவர்களும் பொருளாதாரத்தை மேலும் மேலும் பெருக்கி தங்களின் செல்வாக்கை உயர்த்தி கொள்வதிலேயே குறியாயிருக்கும் செல்வந்தர்களின் மேட்டிமை குணங்களையும் குறித்து எனது நாவல்களின் தலைமை பாத்திரங்களிலிருந்து உதிரி பாத்திரங்கள் வரை சிந்திப்பவர்களாயும் விவாதிப்பவர்களாயும் இருந்து வந்திருக்கிறார்கள் நம்மை சுற்றியுள்ள நாம் அறிந்த மக்களின் வாழ்க்கையை இந்த மண்ணின் தனித்துவத்தை கூர்ந்து கவனித்து அவற்றில் ஐக்கியமாகி பெற்ற அனுபவங்களிலிருந்து படைப்புகளை எழுதுவதே சரியானது எனும் கருத்துடன் தொடர்ந்து நான் எழுதி வருகிறேன் இதற்கு எனது பட்டறிவும் படிப்பறிவும் நன்கு துணை புரிகின்றன குறிப்பாக மொழி பற்றையும் தேசப்பற்றையும் எனக்கு பள்ளி பருவத்திலேயே ஊட்டிய ஆசிரிய பெருமக்களை நன்றியோடு நினைவு கூறுகிறேன் மேற்படிப்பில் இளங்கலை பட்ட படிப்பில் மேஜர் சப்ஜெக்டாக புவியியல் அமைந்ததால் நிலவியல் கூறுகளை நுட்பமாகவும் விளக்கமாகவும் நான் அறிந்து கொள்ள முடிந்தது முதுகலையில் தமிழ் இலக்கியம் எனது பார்வையை செழுமையாக்கி புதிய சக்தியை எனக்கு வார்த்தது சிறுகதைகளோடும் மட்டுமன்றி வாழ்க்கையின் விசாலமான பரப்பளவை விளக்கி எழுதிட நாவல் என்கிற விரிந்த விதானம் எனக்கு ஏற்றதாக அமைந்தது வானத்திற்கு எனது சிறகுகளால் வண்ணம் தீட்டுவதை விட இந்த மண்ணின் மக்களது வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடுவதையே எனது எழுத்தின் குறிக்கோளாய்க் கொண்டு சளிப்பின்றி இயங்கி வருகிறேன் சங்ககாலம் தொட்டு புலவர் பெருமக்களால் தொடப்படாமல் விடப்பட்ட கொங்கு மண்டலத்தின் தென்மேற்கு பகுதியாகிய இந்த காடுகரைகளும் குன்றுகளும்லை தொடர்களும் இப்போது தற்கால இலக்கியமாய் எனது எழுகோளின் வழியே செல் சித்திரங்களாக சுடர் விடுவது எனக்கு மகிழ்ச்சி இவற்றை வட்டார இலக்கியம் என்று பெயரிட்டு அழைப்பதிலே எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை பெரும் பாராங்கர்களை பொடிகளாக்கி கிராமத்து மண் வாசல்களிலே இடப்படும் இந்த எழில் மிகுந்த கோலங்கள் வையகத்தை காட்டுபவை என்பதை நிறைவுறுத்த விரும்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்திற்கு எனும் எல்லைகளை தாண்டி ஒரு மாநிலத்திற்கு எனும் பரப்பளவுகளையும் புறம் தள்ளி இந்திய தேசத்தின் மக்களுக்கான வாழ்க்கையை எளிய கிராமிய பேச்சு நடையிலே எவித பகட்டும் பாசாங்கும் இல்லாமல் மண்ணின் குணத்தையும் மழையின் நிறத்தையும் ஒன்றாக்கி எனது படைப்புகள் எழுதப்பட்டு வருகின்றன அதனாலேயே இவைகள் நம்மை மட்டுமல்ல பிற மொழிகளுக்கு பெயர்க்கப்பட்டு செல்கின்ற போது அந்தந்த மாநிலத்து மக்களையும் அந்தந்த தேசத்து மக்களையும் நேசிக்கச் செய்வாய் விளங்குகின்றன யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று அவர்களின் உள்ளங்களிலே ஊடுருவி உறவு கொள்கின்றன ஆப்பிரிக்கர்களின் கருப்பு இலக்கியம் போன்று இவை செம்பண் இலக்கியங்களாக திகழ்கின்றன இந்த ரெட் சாயில் லிட்ரேச்சரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்பே படைத்து சாதித்தவன் என்று என்ன ஏராளமான உள்ளங்கள் மிக நன்றாகவே அறிந்துள்ளன சக மக்களின் மெய்யான மொழிநடையுடன் அவர்களின் பண்பாட்டு உணர்வுகளும் தன்மைகளும் மண்ணோடு கலந்து தட்பவெப்பச் சூழல்களும் பாரம்பரிய குணங்களும் அவற்றின் வெளிப்பாடுகளுமாக இணைந்து இயங்கும் இயற்கைக்கு ஒப்பான இலக்கியமாக இதை நான் கருதுகிறேன் இவற்றில் ததிப்பிக்கொண்டிருக்கும் மாசு மறுவற்ற மனித நேயத்தை எவரும் மறந்து விடவும் முடியாது ஒருபோதும் மறுத்துவிடவும் முடியாது ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மலையாளத்திலும் கன்னடத்திலும் தெலுங்கிலும் எனது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டு சென்றடைந்த போது கிடைத்த பெரும் வரவேற்பை கண்டு மலையாள மொழியில் எனது நாவல்கள் ஒரு ஆண்டில் இரண்டு பதிப்புகளை தாண்டி வாசக எல்லையை விஸ்தரித்துக் கொண்டுள்ளன கேரளத்தின் முன்னணி எழுத்தாளர்களால் இலக்கிய இதழ்களில் அரிய மதிப்பீடுகளையும் எழுத வைத்திருக்கின்றன ஒப்பிலக்கிய துறையிலே ஆய்வுகள் நிகழ்த்துவோர் தகளழி சிவசங்கரம்பிள்ளையின் இரண்டிடங்களி தோட்டியுட மகன் ஆகிய நாவல்களோடு எனது நாவல்களை ஒப்பிட்டும் வத்சலாவின் நெல்லு நாவலோடு ஒப்பிட்டும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இந்தியில் பிரேம் சந்தின் கோதான் நாவலோடும் ஆங்கிலத்தில் பேர் எஸ் பர்கின் தி குட் எர்த் டிராகன் சீடு போன்றவைகளோடும் தாமஸ் காடியின் ரிட்டர்ன் ஆப் த நேட்டிவ் நாவலோடும் எனது நாவல்கள் ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றன இவ்விதமான பாதிப்புகளை உண்டாக்கி வரும் எனது இந்த சமூக நாவல்கள் இலக்கியத்தில் அழுத்தமான வரலாற்று பதிவுகளாக முக்கியமான ஆவணங்களாக பாதுகாக்கப்பட வேண்டியவைகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளிலும் இந்த கொங்கு மண்ணை ஆர் சண்முக அவர்கள் தனது நாவல்களில் பதிவுகளாக்கி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கு சின்னப்ப பாரதி அவர்கள் இந்த மண்ணின் மக்களை தனது நாவல்களில் நிலைபர பெறச் செய்தார் இந்த இருவரும் எனது முன்னோர்களாக கொள்ளத்தகுந்தவர்கள் ஆவர் ஆயிரத்தி எனது முத்திரையை மக்கள் இலக்கியத்தில் பரிமளிக்கச் செய்து இன்றளவிலும் நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் அமைத்து தந்த பாதையில் எனக்கு பின்னால் ஆர்வத்தோடு பின்பற்றியவாறு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணமானது மிகுந்த நம்பிக்கையை தருவதாக உள்ளது சத்தியத்தை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை இலக்கியமாக விதைப்பு செய்து கொண்டிருக்கும் இந்த பணியானது மிகுந்த மகிழ்ச்சியை எனக்கு வழங்குகிறது நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது சாகித்ய அகாடமியும் கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியின் தமிழ் துறையும் இணைந்து வழங்கிய உரை அரங்கத்தில் கலந்து கொண்டு சூரியகாந்தன் எனது நாவல்களில் கொங்கு செம்மண் எனும் தலைப்பில் ஆற்றிய உரை வடிவம் இப்போது உங்களிடமிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுவது உங்கள் சூரியகாந்தன் வணக்கம் நேயர்களே